உணர்த்த உணர்களை தெரிஞ்சுக்கிட்ட அறிவித்த ஒண்ணு ரெண்டாவது இந்த உணர்த்த உணர்ந்த சொல்லி சொன்ன அந்த அறிவையாவது கடைசி வரைக்கும் வச்சுக்கிறோம ஒரு பத்து நாள் போன பிறகு பல விளக்காம வந்திருப்பான் அன்னைக்கு சொன்ன மறந்துட்டமா மறந்துட்டா ஆஹ் சொ மறக்கும் இரண்டாவது குறைபாடு பெருமானுக்கு மூன்றாவது குறைபாடு போய் அதை எடுத்துட்டு வாரா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொல்லிருப்பாங்க தமிழர்கள் இவன் அங்கே மரத்தை சொல்லிட்டு எதை சொன்னேன் நீ இதுன்னு இது ஒன்ன ஒன்னு கிடக்க புடிகிற ஆகவே மக்களுக்கு இருக்கிற அறிவு எல்லாம் எப்படி உணர்த்த உணர்வது நல்ல உணர்ந்ததை மறப்பது ஒன்றை ஒன்றாக உணர்வது இந்த மூணு எல்லாத்துக்கும் இருக்க எனவே சிற்றறிவன் பெருவி சிற்றறிவன் பெரு உணர்த்த உணராது உணர்ந்ததை மறவாதது ஒன்று கிடக்க ஒன்று உணராதது பேரறி விளங்கிய அறிவன் தொலகாப்பியார் விளங்கிய அறிவன் திருவள்ளூர் பார்த்தார் அடியேன் அதை இரண்டாவது குரலில் வைத்திருக்கிறேன் அப்படின்னா அறிவனை உடையவன் தொல்காப்பியம் அறிவன் என்று சொன்னதும் திருக்குறளை அதனால என்ன சொன்னாரு அந்த அவனால் செய்யப்பட்டத முதநூல் என்பது மற்ற எல்லா வடிநூல் தான் வடிநூல் எப்படி இருக்கலாம் அந்த முன்னோர் நூலின் அந்த நன்னூலாக அதெல்லாம் அருமையாக பண்ண அருமையாக படித்தார் முன்னோர் நூலின் முடிவு ஒருங்கொத்து பின்னோன் வேண்டும் விகற்பம் கூறி அழியா மரபினது வழிநூலா அருமையாக சிதைக்கள் நன்னூல் தொல்லாத்தையும் நன்னூல் எல்லாம் படிக்கணும் எனக்கு சிவசுவேன் ஒன்றை விட்டு ஒன்றும் படிக்கணும்னு ஒன்றும் தெரியாது இதில் இல்லாத பல செய்தில்லை அதில் இல்லாத பல செய்திகள் இலக்கண கொத்து படிக்கணும் இலக்கண உழைக்கு இருக்கணும் அப்புறமேலும் நேமிநாத இருக்கணும் படிக்கணும் இலக்கண விளக்கம் படிக்கணும் பிரயோக விவன் ஒன்று இருக்குது படிக்கணும் இலக்கணம் பலர் இருக்கு எல்லாம் படித்தாதான் ஒன்று இருக்காது ஒன்று ஒன்று எல்லாம் சேரும் எங்கிட்ட இருப்பதெல்லாம் தன்மானம் ஒன்று தாங்க கூடாது அல்லவா அதனால எதோ ஒரு நூல் பண்ண பிடிக்கல எல்லா நூலும் படித்தா தான் விளக்கமாக இருக்கு ஆகவே அது வடிநூல் அப்புறம் நூல் இருவர் நூல்க்கும் ஒரு சிறை தொடங்கி திருவிவேருடையது புடைநூலாகும் இந்த முதநூல் வடிநூல் ஆகிய இந்த ரெண்டு நூலில் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் புறம்பே போய்கூட புறம்போயிருக்கலாம் போய் தான் சில திரும்புகளை எல்லாம் வேற்றுமையெல்லாம் சொல்லியிருக்கலாம் அதுக்கு சார்பு நூல் என்று தெரியாது அப்ப நூலில் மூணு வகை ஆசிரியர் எப்படி இருக்கணும் கேட்கவானா அடாரா பாஜார் எப்படி இருக்குன்னா தெய்வம் புலன் அருள் தெய்வம் கொள்கை மேன்மீன் தெய்வ கொள்கை உடையவன் இருக்குன்னா ஆசிரியர்னு இருக்குது இருக்குது சாமி நன்னூல்ல இருக்கு அந்த பழைய காலத்தில் இருந்த பேராசிரியெல்லாம் இருந்ததாக கேள்வி உங்கள் விருப்பம் இருந்தால்தான் நீ கடவுள் வாழ்க்கை பாராட்டத்தலாம் இல்லைன்னா அகர மரவளத்தெல்லாம் ஆதிவன் முதலிட்டே விடணும் கெட்டது நாளாய் பேளவ நற்றால் தொடருங்க மன விஷயணா மனதே இத இதெல்லாம் அந்த காலம் பா அப்படின்ட்டு பண்ணி நான் என்ன படி தொடுவானும் நல்ல தெய்வ கோட்பாடு இருக்கணும் அதனால் மேன்மை அப்புறம் உலகியல் அறிவு இருக்கணும் நூலறிவு இருக்கணும் இருந்திருக்கணும் இவையெல்லாம் சேர்ந்தவன் தான் எது போல் இருக்கணும் மலையாக இருக்கணும்டானார் என்ன மழையினர் ஒரு மலையை போய் இனிமலையை பார்த்துன்னு சொன்னால் ஐயோ என்ன ஒரு பக்கம் பார்த்தா நாட்டுக்கு வந்து அந்த சுவடுகளை அடிக்க அடிக்கி அடிக்க நிற்கின்றன இன்னொரு பக்கத்தில் பார்த்தா அந்த பனி அப்படியே மூடி மென்மையாக இருக்குது கீழே பார்த்தோன்னா புல் அப்படியே செம்பல் துறை அப்படி இருக்குது அதில் பார்த்தா அறிவி அப்படி அடா அப்படி ஓடுது என்ன அருமையா அருவியை பார்க்குறதா அங்கே இருக்கிற புல் தரையை பார்க்குறதா இருக்கிற வானத்தை பார்க்குறதா அந்த அடுக்கை பார்க்கறதா அடாராதான் அதுபோல ஆசிரியன்னா அவனுடைய இலக்கண அறிவை பார்க்கறதா தமய அறிவை பார்க்கறதா இலக்கிய அறிவை பார்க்குறதா சொல்லுகிற போக்கை பார்க்கறதா ஆசிரியன்னா ஐயா மலையா மலை அளக்கலாகா அளவும் பொருளும் சுளக்கலாகா நிலையும் தோற்றமும் இந்த ரெண்டு இருக்கணுமா வாதியாக இருக்குது அதனால தான் நீங்கள் இந்த டிஎட் எம்எல்ஏ என்னன்னு இவன் எல்லா எல்லாத்தையும் விட்டுக்காக கடைசியில் பிடிச்சிக்கிட்டாங்க ஆசிரியருடைய தோற்றப்பொழிவும் நன்றாக இருக்குவன் அதுதான் நிலையும் தோற்றம் அது என்ன என்ன இதில் செஞ்சுட்டு வர்றத இயற்கை அமைஞ்சாதான் என்ன பண்ணுற தோற்றப்பொழிவு என்ன இதில் போய் தஞ்சிகிட்டு வர்றத கொல்லம்பட்டுகளை அஞ்சு ரெடின்னு எல்லா அமைஞ்சால் நல்லது இல்லைன்னா அந்த அந்த பெருமிதம் இருக்கும் பெருமிதம் இருக்கும் வகுப்பற்ற நுழையும் போதே ஒரு நாற்பது பேருக்கு எதை நம்ம ஆளானது சொல்ல போகிறோம் தெரிய சொல்ல போகிறோம் ஆஹ் என்னப்பா பாடம் சரியான பதமா முன்னாள் என்ன படித்தோம் ஏழு படிச்சதுதான் எட்டு அல்ல மன்ன வந்தன் அல்லவா ஆமா ஆமா ஆமா ஆஹ் இங்கே ஐம்பல சொல்லணும் அப்படி சொன்னா அருமையா இருக்கும் இப்படி மலை போல இருக்கணும்னா நிலம் போல இருக்கணும் நல்ல பொறுமையா இருக்கணும் பூ மாதிரி இருக்கணும் மென்மையா இருக்கணும் இப்ப பாத்திரம் சர சர சட்சி விடப்படாது எதுக்கு பையன் மேல என்ன பெண் கோவம் வந்து இந்த மலர்ந்த முகம் இருக்கணும் இல்லை திருப்பாகவே வகுப்பு போகணும் ஆனால் வகுப்பும் போயிருக்கணும் அப்படி இருக்கணும் இதெல்லாம் ஆசிரியுக்கு இருக்கிறதுனால அது அப்புறம் அந்த சொல்லும்போது எப்படி சொல்லணும் கொல்வோன் கொள்வகை அறிந்து அப்படிங்கிறது அவனுக்கிட்ட எவ்வளோ சொன்னால் அவனுக்கு அதை பார்த்துக்கணும் ரொம்ப கடினமான இருந்துன்னு ஒரு சுசூத்திரம் சுலாப்பை இருந்துச்சுங்க அன்றைக்கி நடத்தின பிறகு தண்டி இது வரைக்கும் விளங்குச்சாப்பா நேற்று ரொம்ப கருகலா இருந்தது அப்படிலாம் சொன்ன பைங்க உண்டு கடினமான பகுதியோம் படிச்சிட்டு வருவான் அப்படி இருக்கிற அந்த உள்ளத்திற்கு அதை தெளிவுபடுத்த வைக்கணும்னு இப்ப தாயா என்னை தமிழ் தாயா ஆனா ஒன்னும் விளங்கல தங்கமான பிள்ளைகள்லாம் இருந்த காலம் அப்படி சொன்ன ஒரு இன்னைக்கு போய் இது அப்படியே வந்து இதுக்கு மேலே வேணாம் பாடம் வேணாம் இதோடு இருக்கட்டும் இதை இன்னைக்கு ராத்திரி படிங்க நாளைக்கு ராத்திரி படித்து மேலே வந்தானா ஐயா தெளிவாக இருக்க அப்படி சொன்ன சிங்கங்கள் தான் அருமையாக பார்த்தோம் அதுக்கு தான் நம்ம இருக்கிறோம் மாதிரியும் அதன் கொள்வோன் கொள்வகை அறிந்து அவன் உலன் நீ உனக்கு விளங்கினா போதாதுப்பா உன் முன்னால் இருக்கிற நாற்பது பேர் விளங்கிக்கிட்டாங்களான்னு பாடுறா அப்படின்னாரு அவன் உலங்கொலை அது எப்படினா இருக்கா வகுப்பறையில தான் இருக்கா அல்லையாங்கிறது அப்படி தெரிஞ்சாதான் இதுல உக்கார்க்கு அப்ப எங்க முன்னால் இருக்கிற நாற்பது ஐம்பது பேருடைய உள்ளம் எங்களுக்கு அல்லது வேறு சிந்தனையில் இருக்காங்க பாருமையை தொடங்கணும் அப்ப சைக்காலஜி தெரியணும் தெரியுது கொள்வோன் கொள்வகை அறிந்து அவன் உளங்கொழ கோட்டமில் மனத்தில் அந்த பையனுடைய மனசெல்லாம் ஒரு வேற ஒரு சிந்தனை இல்லாம இதுலயே இருக்கா சொல்லு நீ சொல்லு காப்பியும் அதனால முதல் சூத்திரம் உயர்தல் என்பனார் சுட்டி அகல என்பனார் மருள பெருவியா நீதான் தொடங்குது ஐயா வந்திருக்காங்க சொன்னா பதிவு அன்னைக்கு நமக்கு இருக்கிற ஆர்வம் அவனுக்கு நீங்கணும் என்ன இருக்கணுமே அவன் மாறுபடுத்திட்டு என்னதான் நடக்கும் நடக்கட்டும் அதுக்கு ஒரு வாட்சி வேணுமா என்னன்னு கேட்கணும் என்ன தம்பி என்ன அப்படியே சில பேருக்கு இந்த போஸ்ட்மேன் வந்துட்டு போனா சில பேருடைய உள்ள கஷ்டப்படும் ஏன்னா சில பேருக்கு மணியாட்டம் வந்துருக்கும் இவனுக்கு வராது பாவம் வகுப்பறையில் வரும்போது மணியாட்ற உடம்பு வந்தால் சில பேருக்கு வரும் வராதுன்னு ஏன்னா ஒன்றையும் அப்பன்னு திட்டமாட்டான் என்னத்தினால அப்பா அனுப்பலை எந்த வீட்டு நினைப்பு போடும் வீட்டு நினைப்பு போடும் ஏன்னா அடத்துல எல்லாம் வயசு இருபத்தி இருபத்தொன்னு வீட்டு நினைப்பு போடும் அப்பாவும் எதுவும் சிரமமோ நம்ம இந்த மணியாரம் வந்துட்டு போனோம்னா அப்படி முகத்தை பார்த்தோம்னு சொன்னால் சில பேர் வந்தவனுக்கு நம்ம மகிழ்ச்சியாக இருக்கும் வராதவருக்கு எதிர்பார்த்து வராதவனுக்கு கொஞ்சம் என்ன வண்டி என்ன மணா அப்பா என்ன அனுப்பலை அது ஒரு மனது கஷ்டமாக இருக்காட்டுருக்கு அது அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்ன ரொம்ப சொல்லுப்பா ஆமையா அப்படின்னு சொல்ல ஆமையா நல்லா வந்துடும்ப்பா என்ன ஒரே குடும்பத்தை போல எல்லாருக்குமா கொஞ்சம் நம்ம என்ன பண்ணுற வந்துடும் ஆ இங்கே நம்ம தொழிலாபிஸுக்கு போவோமா அப்படின்னு சட்டி கொடுத்துக்கணுமே தவிர அவன் நம்மோட வராட்டி என்ன அனுப்பினா நாற்பது பேர் நாற்பது பேர் நம்மோடு வரணும் அந்த ஒரு மணி நேரம் அவர்களில் மனத்தில் நூல் கொடுத்தல் நன்னூல் நன்னூல் நன்னூல் இருக்கிற பாயத்தை படிச்சுட்டா எடுத்து தேவையில்லை அப்புறம் ஆசிரியர் சொல்ற முறை அப்புறம் மாணவன் எப்படி இருக்கணும் அவன் அப்படி எத்திரத்து நான் ஒவ்வொரு வரி தான் சொல்றேன் ஆசான் உவக்கும் எப்படி இருந்த ஆசிரியர் நமக்கு விளக்கமா சொல்வாரோ அப்படி இருக்கணும்டா ஏன்னா ஏதேன்னு அவர் கீழே அப்படி பார்த்தா கூட என்னப்பா என்ன கீழே அப்படி ஆனா அந்த கவனம் இருக்கணும் அதான் நம்ம தீத்திகளை என்ன சொல்றான் நீங்க பாடம் நடத்துகிற முறை ஒன்று அந்த நிர்வாக அமைப்பு நிர்வாக நாற்பது பேர் உடன் வருல பேபோது அல்லது இந்த ஒரு ஒலிக்கு மேல இன்னொரு உழந்தறிஞ்சி பாடத்தணும் என்னொன்னு நீங்க பாடத்துல எக்ஸ்பர்ட் ஆகணும் என்னொன்று நிர்வாக அமைப்பு என்ன நம்ம இருக்கிற பையங்க எல்லாம் முழுதும் நம்ம கவனிக்கிறார்களா கவனிக்கும்படியான ஆற்றலை கொண்டு செலுத்தணும் இந்த மூணு இருக்கிற மூன்று எழுத்தில் மூச்சு இருக்குங்கிற இந்த மூன்று எழுத்து எங்க நன்னூலே இருக்கு அது பாழா போன தமிழ்ல இருக்கிறதுனால நீ இருக்க மாட்டேன் இது ஒரு ரஸ்க் பாட்டு இருந்தா பாருங்க ரஸ்க் ஒரு மஸ்க் பாழா போன பவன் ஹிந்தி பாடினதுனால அது நன்னூர்ல பாடினதுனால போது அதுல என்னடா கழிக்கிறீங்க நான் தான் நாங்களும் ஒரு தடவை சைதா பேட்டை போனோம் ட்ரைனிங் ஏன்னு தெரியல வேண்டும் என்று ஏன்னா உங்களுக்கு எல்லாம் கல்லூரி இருக்கவங்களுக்கு ட்ரைனிங் போகணும் அவசியம் இல்லை ஏன்னா எல்லாம் வயது வந்த பிள்ளைகளை சொல்றதுனால நீங்க எப்படி சொன்னாலும் வாங்கி வாங்கறதுனால தான் கல்லூரியில் வந்து ட்ரைனிங் கிடையாது ஆனாலும் ட்ரைனிங் தான் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்குறதுக்காக போகணும் சைதாபட்டி அப்போதான் தெரிஞ்சது ஏன்டா வீணா அஞ்சு மாதம் தண்டை இதுக்கு அப்படின்னு நான் நூலார் சொல்லாத கூட என்னத்தை கழிச்சு விட்டாங்க மட்டும் புதுசாக இன்னும் இல்லை எனவே அந்த மாதிரி இருக்கிற அந்த நுழல்வோன் திறன் கொள்வோன்னு எப்படி கொள்ளணும் எப்படி அதை வாங்கிக்கணும் இதெல்லாம் பொது சிறப்புங்கிறது என்னென்னு கேட்டால் ஒரு நூல் எடுத்துக்கிட்டால் இந்த நூலாசிரியன் யார் ஆக்கியோன் பெயரு வழி இது முதல் நூலா வழி நூலா எல்லை இந்த நூலுடங்குகின்ற எல்லை ஆக்கியோன் பெயரே வழியே எல்லை நூற்பெயர் என்ன நுதலிய பொருள் என்ன சொல்லப்படுவது கேட்போர் யார் அந்த காலத்தில் இது அரங்கேற்றப்பட்ட காலம் பயன் இந்த நூலினுடைய பயன் என்ன களம் எந்த அவையில் அரங்கேற்றப்பட்டது இந்த எட்டும் தெரிஞ்சா திருப்பு பாயிரம் நன்னூல்ல தகடுபடியா இருக்குதுல்லாம் தகடுபடி இருக்குது நன்னூல் படிச்சிருந்தா பிச்சு பிள்ளைங்களா கீரனுக்கு உதவித்த இலக்கணம் எவை கேட்டா கேளாய் அதன் கதையினும் பிச்சு இதுதான் சொன்ன இப்படிய நூல் இலக்கணம் மாணாக்கர இலக்கணம் இனி அதை எப்படி ஏற்றுக்கொள்ளணும் அப்புறம் செலவு பாயிரமாக இருக்கிற பகுதியில என்ன ஒரு நூல் செய்கின்ற பொழுது பத்து விதமான குற்றங்கள் இருக்கக்கூடாது குன்றக்கூறல் இது என்ன ரொம்ப சுருக்கி விட்டாரு கொஞ்சம் விரிவா சொல்லி இருக்கணும் மிகைபட கூறல் இனிய ரொம்ப வளர்க்கிறாரு இவ்வளவு வளர்த்த வேண்டியதையே முன்னையே சொல்லியிருக்கலாமே மிகப்பட குரல் இல்லை கூறியது குரல் இது முன்ன சொன்னார் எப்பவும் சொல்ற தப்பு மாரோளக்குறல் அன்னைக்கு ஒன்று சொன்னார் இன்னைக்கு ஒன்று சொல்ற மாறுவோளக்குறல் இந்த மாதிரி குற்றங்கள்லாம் இல்லாமல் இருக்கு இதெல்லாம் அருமையாக இருக்குது நல்ல இருக்குது இனிமையா இருக்கணும் என்னது சுருங்கச் சொல்ல பாடியா அப்படியே அந்த சூத்திர கருத்தை அப்படியே ரெண்டு பேர்ல சொல்லிவிட்டார் ரெண்டு பேர் சொல்லிட்டார் சுருங்க சொல்ல விளங்க வைத்தல் நமீந்தோர்க்கு இனிமேல் நன்மொழி பணத்தல் படிக்கிறவங்களுக்கு அது இனிமையாவே இருக்கணும் இனிமையா இருக்கணும் இப்படி எல்லாம் கொள்கை என்ன கொள்கின்றது எடுத்துக்கொண்ட கருத்தை நெருங்கோல் மறுத்தல் அல்லவா இந்த கொள்ளைக்கு புறம்பானதெல்லாம் தேவையற்றது என்ற தூக்கறியனும் ஆனா தழுவ வேண்டியது இருக்குமான உடன்படல் உடன்படல் இது இது என்னுடைய கருத்து இது அப்படின்னு ஒருத்த சொல்றாங்க அந்த கருத்து குறைங்க வைத்துக்கொள்ளலாம்ப்பா வைத்தா தப்பு இல்லை அது உடன்படல் இப்படிப்பட்ட கோட்பாடுகள்லாம் இருக்கணுமா இல்லைங்களா முப்பத்தி ரெண்டு விதமான உத்தி இதெல்லாம் நன்னூரில் கொட்டியிருக்கிறேன் அல்ல முதலிப்புதல் போகும்போது இன்ன நான் என்னது சொல்ல போகிறேன்னு சொல்லிவிட்டு போகிறது சொல்லிட்டு தொடங்குறது திடீர்னு போய் சொல்லிட்டு தொடங்காமே என்னப்பா நீங்கள் என்ன சொல்லாப்படியுமா ஆ நீ எந்த பகுதிப்பா வேற்றுமையில்யா இல்லை ஆ வேற்றுமையல் இதுவரைக்கும் என்ன படித்தோம் கிழவியாக்கம் படிச்சுயா அடுத்த ஏழு வேற்றுமீத தான் என்ன ஆ முதல் சுத்திர சும்மா மொத்தவரியா இருக்குமே என்ன வேற்றுமையாக ஆமைய ஏழன மொழி அதான முதல் சுத்திரம் ஆமையா படிப்பா அப்படின்ற அப்போ எதை சொல்லப் போகிறோம் என்று அப்புறம் சொன்னது மீண்டும் தொகுத்து சுட்டல் இதுவரை கெட்ட செய்திகளின் சாரம் என்கிறீங்களே அதுபோட தொகுத்துக்குறல் இப்படி எல்லாம் இருக்கிறது தான் உச்சி இப்படி எல்லாம் இருக்கணும்ப்பா நூல்னால் அந்த மாதிரி நூலை எல்லாம் இருக்கணும்னு சொல்லி இலக்கணத்தை சொன்னாராம் அகத்தியர் யாருக்கு நக்கீரனா இருக்கு அந்த இலக்கணமெல்லாம் சொன்ன பிறகு இங்கே ஒரு சிறு கருத்து எனக்கு ஒன்று தோண்டி கொண்டே இருக்கிறது அது நீங்கள் இதை மறுக்கிறார்னு சொல்லப்படாது நாங்கள் மறுக்கலை ஆனால் எங்களுக்கு என்னன்னு கேட்டால் நக்கீரர் இவருடைய கருத்தை குற்றமுடியுதுன்னு சொன்னார் யாரு அந்த இயற்கையான குற்றம் இருக்கா எதுக்கு கூந்தலுக்கு இயற்கை இல்லை எப்போ இந்த மனித உலகத்துல இல்லை ஆனா என் தேவல உகத்துல இல்லை அதுக்கு மேல இருக்கிற உலகத்துல இல்லை நீங்க வணங்குகிற ஞான பூங்கோதைக்கு இல்லை என்று சொல்லிட்டு அல்லவா அதான் சொன்னது அவர் அல்லவா இப்படி சொன்னாரே தவிர இலக்கணமே அவருக்கு தெரியாதுன்னு நான் சொன்னார் இலக்கணம் அம்மையில இது வந்து ரொம்ப அடிப்படையான இலக்கணம் இது சொல்ல போனால் இது கிண்டக்கார்டன் இலக்கணம் அந்த காலத்தில் நாற்பத்தஞ்சு எங்கள் காலம் ஐம்பதுலாம் தமிழ் கல்லூரி நுழைஞ்சியர் வந்திருந்தானே அவனுக்கு இதெல்லாம் தெரியும் முதலாண்டில் சொல்லிடுவோம் பகு பகுன்னு சொல்லிடுவோம் அதனால கீரனுக்கு இலக்கணம் உத்தேசப்படலாம் என்பதில் இந்த ஒரு அடிப்படையான இலக்கணத்தையா தெரியாமல் இருந்திருக்கிறார் நக்கீரர் தெரியுமே அங்கு அவர் சொல்ல வந்தது தனக்கு தெரியாத ஒன்றை தெரிஞ்சதா பாவித்தார் அது அது முனைப்பு முனைப்பு முனைப்பு வேற நூல் அறிவு அறிவு அறியாமை வேற நூல் அறிவு அறியாமனா என்னவெத்தி என்ன அப்படின்னா தெரியாது என்ன எட்டு வகை பத்து குற்றம் அப்படின்னா அது தெரியாதுன்னா அவன் ஒண்ணு தெரியாது இங்க முனைப்பு அல்லவா அது முனைப்பு என்னன்னு கேட்டா திருக்குறள் ஒன்னு தெரியாது போயிட்டார் யாரு நன்னு நக்கீர நக்கீரர் நான் நிக்க சொன்னேன் நக்கீரை ஒரு திருக்குறளுக்கு தெரியாத போனால் அந்த அறிவு அவருக்கு இல்லை கல்லாத மேற்கொண்டு ஒழுகல் கசடர வல்லதும் ஐயம் தரும் திருவள்ளுவர் ரொம்ப எப்பா நமக்கு தெரிந்த அறிவை தெரிஞ்சதா இருக்கணும் தெரியாத அறிவை தெரிந்ததா பாவித்தால் தெரிந்ததும் போய்விடும் சொன்னார் அப்ப இவர் என்ன சொன்னார் ஐயா இந்த மக்கள் உலகிலே இயற்கையாக பெண்களுக்கு கூந்தல் உண்டா என்று சொன்னால் என்ன செய்யணும் மக்கள் உலகத்தில் உண்டாங்கிற இங்கே தகராறு தமிழக மக்கள் எங்கேயாவது ஒரு அம்மா நீக்குறவுக்கு ஒரு தனித்த முறையில் இருந்து கூந்தல் தெரியுமா நீங்க இசை மூன்று வயசுல இசை வாசிக்கிறார் எட்டு வயசுல பேப்பர்லாம் வருது எட்டு வயசுல இசை வாசிக்கிறான் அப்படிங்குறது உண்மையை எட்டு வயசுல இசை வாக்க முடியுமோ முடியாது சத்தியம் ஆனா வாசிக்கிறானே அப்போ அதனாலதான் அடியேனுக்கு தெரிந்த வரையிலும் மகளிருடைய கூந்தலில் இயற்கை மனம் இல்லை என்றுதான் சொல்லியிருக்கணும் அதுக்கு மேல விண்ணுலகத்து மகளிரோ அங்கும் இல்லைன்னு வேறு என்னைக்கு போயிட்டு வந்தார் பாஸ்போர்ட் வாங்கிட்டு போனாரா பாஸ்போர்ட் ஐ வந்து முனைப்பு முனைப்பு ஆமா முனைப்பு அதையும் தாண்டி நீ வணங்குற ஞான பூங்கோதைக்குன்னு சொன்ன உடனே அங்கும் இல்லை அதுதான் உட்காரா ஏன் தெரிந்த ஒன்றை தெரிந்ததா சொல்லணும் தவிர தெரியாது ஐயா எனக்கு அதெல்லாம் தெரியாதயா நான் கூட சினிமா பாட்டு எடுத்துக்கிறது நான் பார்த்ததிலே இவள் ஒருத்தியைத்தான் அழுகி என்பர் நல்ல வேலை தப்பிச்சுக்கிட்டான் நாம் பார்த்ததுலாம் அறிவு எப்பொருள் அறிவு என்ன சொல்றீங்க தெரிந்து வரைக்கும் பெண்களுக்கு இயற்கையிலே கூந்தல் மன மனம் இல்லை என்று சொல்லி பெண்களுக்கோ அங்கும் இல்லை நான பூங்கொதிக்கோ அங்கும் இல்லை திருவள்ளூர் பார்த்தா ஏண்டா ராஜா நான் படிச்ச குரலை சொல்ல கல்லாத மேற்கொண்டு ஒழுகல் படிக்காத படித்ததா பாவனை பண்றத தப்புன்னு சொன்னேன் இல்ல அது போத பார்க்காத பார்த்ததா பாவனை பண்ணலாமா தேவலோகம் போனியாடா என்னைக்கடா போன ராஜா பாக்கு போட்டுருக்குறா இல்ல முதல்ல இந்த உலகத்திலேயே நீ பார்த்த உலகம் சிறிய உலகம் நீ என்னென்ன இருக்கோ அதனால அடியேனுக்கு தெரிந்தவரை சொல்லி போராடி இருக்கணும் அதிகம் பண்ணிட்டா என்பதுதான் நக்கீர குற்றம் குட்டவாளியா பக்கெட் பட்டிமண்டம் குட்டவாளி குட்டவாளியே எதனால் என்றால் தெரியாத ஒன்றையும் தெரிந்ததாக பாவித்து சொன்னது தவறு தெரியுமா தெரியுமா கேட்கிறேன் தெரியாதல்ல சொல்லிருக்கணும் அரியனுக்கு தெரிந்த வரையில் என்று உகாந்தா சிங்கம் அர்த்தம் போயிட்டியடா ஆகவே பா பெரியவங்க எதேன்னு ஒண்ணு கேட்டா தெரியாது அரியனுக்கு தெரியாதுன்னு சொல்லணும் தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யா என்று சொல்லுமே தவிர இப்படிதான் பண்றது தப்பு இல்லடா திருவுருவ கடவுள் ஆகணும் என்பன போன்ற பண்பின் இலக்கணம் சொல்ல வேண்டுமே தவிர நூலக்கணம் சொல்லுகிறாரா என்று சொல்லும்போது கடிதமாக இருக்கிறது ஒண்ணு சொல்லல மனசுல அப்படி படுது கீரனுக்கு உபேசிக்க வேண்டிதான் எதனை இந்த பண்பாடுகளை உனக்கு அவருக்கு இருக்கிற இடைவெளி என்ன விளங்கிய அறிவன் நீ சிற்றறிவு நீ பலபிறப்படுகிறவன் அவன் பிறவான் எம்மான் என்றா அங்க போய் விளையாடலாமா என்றெல்லாம் இவருடைய பண்பாடுகளை விலக்கி இருக்க வேண்டும் என்று திர சாதாரண இலக்கணத்தையா தெரியாமல் இருந்தார் என்ற ஒரு எண்ணம் பகாலமாக உண்டு இங்கேயும் விண்ணப்பித்தேன் அவ்வளோதான் அதுக்காக திருவிழா தப்பு நிறுத்தம் இல்லை சொல்லக்கூடாது தெரியுமில்ல இப்படி இருக்கலாம் இது மாதிரி இருக்கிறது ஆனால் இந்த இலக்கணமெல்லாம் அவருக்கு மிக சாதாரணமாக எங்களுக்கே ரொம்ப சாதாரணமாக இருக்குது ரொம்ப நக்கீயருடைய கால் தூசினும் தூசினும் தூசியாக இருக்கிற நமக்கே இதெல்லாம் சும்மா சாதாரண முதலாண்டு இலக்கணம் ஆகுது அப்படின்னு பண்றது அதனால் இலக்கணம் என்பது பெரியவரிடத்திலே சிறீவர்களாகிய நாம் எப்படி பழகணும் எப்படி இருக்கணும் என்ன பண்பாட்டு இலக்கணத்தை சொல்லியிருக்கலாம் இல்லவா ஆனா அந்த நூலறிவு தெரிஞ்சாதான் அதையும் தெரியணுங்கிறதுக்காக இது முன்னுரையாக சொல்லி இதன் பிறகு சொல்லியிருக்கலாம் ஆசிரியர் அவற்றை எல்லாம் சொல்லாது முதல்ல இப்படி எல்லாம் சொல்லி எல்லாம் கொடுத்தார் உங்களுக்கு நேரம் ஆச்சின்னு தெரிஞ்சதவருக்கு அதனால் அவர் சொல்லலையோ என்னும் என்பது ஐயமே என்பதை விடுத்து எனவே இப்படி எல்லாம் இலக்கண்பதே பிறகு மீண்டும் வந்தார் என்ன தம்பி எல்லாம் பாட சொன்னீங்களா பாஸ் பண்றது எல்லாம் கிடையாது ஆசிரியர் சரி சரி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ந்து போச்சு வேலை யூனிவர்சிட்டி டைரி டிகிரி கொடுத்த மாதிரி நீங்க கவர்னர் வந்து கொடுத்தா கொடுத்ததுன்னு அர்த்தம் இல்ல அப்படி இருந்தது நல்லது உடனே இது முடிந்தது சரியப்பா இனி நல்ல அருமையா இருந்து எல்லாம் நூறு எல்லாம் நெக்கீரர் மீண்டு ரெண்டு மூன்று முறை வணங்கி அப்புறம் குருநாதராக இருக்கிற அகத்தியருக்கு வணங்கி இனி அடியேன் அடியனுடைய பணியை செய்கிறேன் ரொம்ப அருமையாக செய்கிறது எல்லாம் நீர் ஊழி வாழ்க அப்படின்னு சொல்லி அவர் அகத்தியனார் அடியேன் விடை பெறுகிறேன் பிரியக்கூடாது ஆனால் பிரிகிறேன் இல்லை இல்லை நீரும் அங்கேயே மலையுது வரைக்கும் பெரிய மலையில் இருக்கும் மலையாரலாம் நலமாக இருக்கிறாரா அழைச்சி தந்திருக்கிறேன் இந்த வணங்கிதான் என்னம்மா இப்போ நல்லமாக இருக்கீங்களா சரி எல்லாம் பெரிய மலையில் போய் சிவன் ஒரே ஒரு இப்போ எல்லாம் போயிட்டாங்க உமையம்மை கூட இருக்கிறாங்க அவங்க என்ன சொன்னாங்க இது சொன்னதே ஐயப்படாத அகத்தது உணர்வானை தெய்வத்தோட பொழல் அப்படிப்பட்ட பெருமாட்டி ஒரு சந்தேகம் அந்த அம்மாவுக்கு வந்துட்டு இந்த இலக்கணம் எல்லாம் நம்ம பெருமானே சொல்லியிருக்கலாமே ஏன் அகத்தியரை கொண்டு சொல்ல சொன்னாங்கன்னு அவர் மனசில் பட்டிருக்க அந்த மாலைக்கு என்ன உமையம்மை அப்படின்னு ஒன்றும் இல்லை இல்லை ஏதோ மனசில் உனக்கு அதெல்லாம் சும்மா பரவாயில்ல சொல் இப்படி தான் பையனெலாம் நாங்கள் கேட்டால் சொல்லுவோம் என்னப்பா உனக்கு மனசை என்னப்பா கேள்வின்னா ஒன்றும் இல்லையா நிறையா சத்தியம அப்படிதான் பையன் இருந்தாங்க எங்களுக்கு இந்த முப்பத்தெட்டு ஆண்டுகள் பையனோடு இருந்தது மகிழ்ச்சியான காலம் மிக மகிழ்ச்சியான காலம் அப்படிதான் சொல்லுவான் எந்த சூட பட்டுன்னு கேட்க மாட்டாங்க எதும் அப்படி இப்படி கையது என்ன அதுபோல் என்ன என்ன ஒன்றும் ஒன்றும் இல்லை சும்மா என்ன அப்படின்னா இந்த இலக்கணத்தை தாங்களே நக்கிறதுக்கு சொல்லியிருக்கலாம் அது என்ன திருவள்ளமோ அது அகத்தி ஏறிக்கொண்டு அதுவா சரி சரி சரி அதை முன்னே கேட்டிருக்கலாம் என்ன இல்லை நீங்கள் தெரியாமையா செய்திருச்சு எதனால் சொல்லலைன்னா இப்பதான் சொல்லறத அவன் இகழ்கிறான் பெரியவர்கள் இகழ்கிறான் இகழ்வென்றதுனால ஒரு குற்றம் உடையவனுக்கு நேரடியாக நம்ம சொல்லக்கூடாது ஒருவர் மூலமாக சொல்லணும் எனவே குற்றம் நீங்கியோருக்கு நாம் சொல்லுவேன் தவிர கல்லாலின் கீழ் இருந்தோம் நாலுவருக்கு சொன்னோம் நாலுவர் எப்படிப்பட்டவங்க அதனால கல்லாரின் போரை அமர்ந்து நான் மறை ஆறு அங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வர்க்கும் நாலு நாலு பேருக்கு பாடம் சொன்னா ஆசிரியர் இறைவனும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை இந்த இந்த பாட்டு பெருமான் குருமூர்த்தியா இருந்தது அந்த நாலு பேர் அப்படி இருந்த மாணாக்கரே நாம் சொன்னோம் இப்படி இருக்கிற மாணவருக்கு பிறவி கொண்டு சொல்லும் நினைத்தேன் வேற ஒண்ணும் இல்லை திருவிழும் தெரியாதா அப்படிய ஒரு ஐயா அதனால கேட்டனர் அப்படினா மகிழ்ச்சி அவர்களும் ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க எல்லோரும் உணவருந்தனும் அப்படின் எல்லோரும் உணவு என்று சொல்லி இப்போ கையிலாயத்திலிருந்து நாம் ரத்தனகிரிக்கு வந்திருக்கிறோம் இனி நாம் எல்லாம் நம்முடைய வேலையை சாப்பிடுறது மட்டும் தான் செய்யலாம் என்று சொல்லி இன்று கொஞ்சம் இல்லை இல்லை பரவாயில்ல எட்டேகால் தான் பரவாயில்ல ஆனால் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு தான் நினைக்க இல்லை எனவே நாம் எல்லாம் இப்பொழுது கையிலிருந்து இறங்கி இப்ப நம்ப அவருடைய இருப்பிடத்திற்கு சென்று நல்ல அருமையான உணவு அல்ல முன்னர் நருந்தி இரவெல்லாம் அருமையாக நல்ல உறங்கி நாளை காலையில வழிபாடு மீண்டும் நீங்க இங்க இங்க வருகின்றோம் அல்லவா இங்கே வேலூர்ல இங்க திருவாசகம் நடத்துவது அங்க வச்சிருக்கிறது அதனால இல்லைன்னா அங்க இருப்பேன் திருவாசகம் அந்த தபோவனத்துல நடத்துறது அதனால நாளை காலை அந்த பணியை செய்துட்டு நம்ம எங்க இவரு சொல்லியிருக்கார் நம்ம ஆசிரிய பெருமானார் முற்பால் மட்டும் எனக்கு விடை தரணும் என்று சொல்லி எல்லோருடத்திலும் விடை பெற்றுக் கொண்டிருக்கிறேன் வணக்கம்